உண்டோ வைகாசி விசாகத்துக் கொப்பொரு நாள் உண்டோ சடகோபர் கொப்பொருவர் உண்டோ திருவாய்மொழி கொப்பு தன் குறுகைக் கொண்டோ ஒரு பார்தனில் ஒக்குமூர் மணவாளமாமல்கள் என்னும் வைணவ ஆச்சாரியர் தம்முடைய உபதேச ரத்னமாலே என்ற பிரபந்தத்தில் நம்மாழ்வாரை பற்றி போற்றி பாடும் பாடல் இது ஆழ்வார்கள் பதின்மர் அவதரித்தார்கள் பக்தியை பரப்பினார்கள் அவர்கள் பாடிய பாசரங்களின் திரட்டே நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்னும் அருளிச்செயல் என்னும் கொண்டாடப்படுகிறது வைணவ கோவில்கள் அனைத்திலேயும் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்கு அருளிச் செயலுக்கு தமிழ்ப்பாடல்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு ரொம்ப ஆச்சரியமாக ஓதப்படுகிறது அவ்வாழ்வார் காட்டிய பொருளை எல்லாம் ும் பல ஆச்சாரியர்கள் எழுதி வைத்துள்ளார்கள் நம்மாழ்வாரே அந்த மரபிலே பிறந்தவர் அல்லர் அவர் வேளாளராக பிறந்தவர் அவரே தன்னுடைய பாசரத்தில் தெரிவிக்கிறார் குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிந்த எத்தனை நலந்தானில்லாத சண்டாள சண்டாளர்கள் ஆயினும் வலந்தாங்கு சக்கரத்தண்ணல் மணிவண்ணர்க்கு ஆள் என்று உள்கலந்தார் எந்த ஜாத்தியிலவனா ஒருத்தர் பிறந்திருக்கட்டும் ஆனால் அது கொண்டு உயர்வு தாழ்வு பார்ப்பது கூடாது வளக்கையிலே சுதர்சன சக்கரத்தை பிடித்திருக்கும் மணிவண்ணன் என்பெருமான் திருமல் அவன் திருவடிகளை யாரெல்லாம் அடைந்திருக்கிறார்களோ அவர்கள் எனக்கு தலைவர்கள் எனக்கு சுவாமிகள் அவர்களுக்கு நான் தொண்டனாக இருப்பேன் என நம்மாழ்வார் தெரிவித்துவிட்டு போனார் அந்த நம்மாழ்வாரே ஆச்சாரியர் யாரெல்லாம் சரணாகி பண்ணியவர்களோ அவர்கள் அனைவருக்கும் அவரே தலைவர் அவ்வாழ்வாருடைய திருவுள்ளம் என்னது அது திருவாய்மொழியில் உள்ளது அவருடைய உள்ள கிடக்கையை திருவாய்மொழியினுடைய உயர்ந்த கருத்தை அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அப்படின்னு ஒரு ஆச்சாரியன் தன்னுடைய ஆச்சாரிய ஹிருதயம் என்னும் நூலில் எழுதி வைத்துள்ளார் இவர் ஆறுனார் நம்பிள்ளை என்னும் ஒரு ஆசிரியர் நீண்ட உரையை திருவாய்மொழிக்காக எழுதி வைத்தார் அந்த நம்பிள்ளையனுடைய ஷீடருக்கு வடக்கு திருவீதி பிள்ளைன்னு பெயர் வடக்கு திருவீதி பிள்ளைக்கு இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் மூத்தவருக்கு பிள்ளை லோகாச்சாரியர்னு திருநாமம் அவர் பதினெட்டு இரகசிய நூல்களை எழுதி வைத்து போன்றார் அவருடைய தம்பி அழகிய மனவாள பெருமாள் நாயனார்னு பெயர் திராவிடாநாய ஹிருதயம் குருபர்வ கிரமாகதம் தேவே தரிசிதம் கிருஷ்ணசூனு ஸ்ரீ கிருஷ்ண்குரு பத்தின உயர்ந்த ஸ்லோகங்கள் அவர் பெருமையில் சொல்ல வந்தவை ஆச்சாரிய ஹிருதங்கர் அந்த நூலில் சுவாமி என்னதான் கருத்து சொல்லுகிறார் நம்மாழ்வாருடைய திருவுள்ளம் என்னவோ அதை நமக்கு விளக்கி கூறுகிறார் ஆழ்வார் என்ன சொல்ல வந்தார் அவர் அந்தனரா அல்லரே வேளாளர் ஆயிற்றே அவர் பாடிய பாடல போய் ஏற்றுக்கொள்ளலாமா முதல் கேள்வி வரும் ஏன்னா இன்னைக்கே இன்னும் இத்தனை கேள்விகள் இருக்குன்னா இன்னும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாக ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்பாக சாமான்யமா தமிழ்ல ஒன்னு இருந்தா ஏற்று நுடுவார்களா அல்லது ஆறோ அந்தனர் அல்லாதார் பாடினாலாம் அப்படி சுலபமா ஏற்றுநிடுவாளா எத்தனை எதிர்ப்பு வரும் அதெல்லாத்தையும் தாண்டித்தான் இந்த அழகிய மனவாள பெருமாள் நாயனால் ஆழ்வாருடைய பாசரங்கள் எப்படி சிறந்தவை அப்படிங்கிறத லோகத்துக்கு நிரூபணம் பண்ணுகிறார் தமிழ்னு சொல்லாதே எந்த பாஷையில பக்தி இலக்கியம் இருக்குங்கிறது முக்கியம் அல்ல அதுல பக்தி இருக்காங்க முக்கியம் தமிழ் இருந்தாலும் சரி வடமொழியில இருந்தாலும் சரி ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி பகவானை பத்திய பக்தி சொல்லப்பட்டதா பார் வடமொழியில இருந்தாத்தான் ஏத்துக்கணுங்கிற அவசியமே இல்லையே அப்படி வடமொழி நூலத்தான் ஏத்துக்கணும்னு சொன்னா அப்ப பக்தியே இல்லாமல் பல பேர் சமஸ்கிருதம் தெரிஞ்சவா கண்ணதை எழுதி வச்சுக்கொள்ளலாம் அதெல்லாத்தையும் நாம ஏத்துக்குமா எந்த பாஷையில பாடப்பட்டதுன்னு பார்க்க கூடாது அதுல என்ன சொல்லப்பட்டது என்றுதான் பார்க்க வேணும் நல்ல தமிழ்னு பார்க்காதே மேலும் தமிழ் ஆகத்தியம் அநாதி குரு முனிவராய் புதிய மலைச்சாரலிலே எழுந்தருள் இருந்த அகத்திய முனிவராலே நன்கு வளர்க்கப்பட்டது தமிழ் மொழி வடமொழிக்கு நிகரான பழமை கொண்டது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக இருப்பது சங்ககால தமிழன்னு போற்றி புகழப்படுவது அப்பேற்பட்ட தமிழ திருவாய்மொழி பாடப்பட்டுள்ளது அதனால் இகழாதே அது மிகச் சிறந்தது வேதத்துக்கு சமம் என்று பாஷையை கொண்டு மட்டும் கட்ட கூடாதுன்னு சொன்னார் அடுத்தது சொல்றார் அவருடைய பிறவியை பார்க்காதே அவர் எப்படி பிறந்தார் உயர் குலத்தில் பிறந்தாரா அல்லது தாய்குலம் என்று சொல்லப்படும் ஏதோ குலத்தில் பிறந்தாரா என்று சந்தேகப்படாதே ஏனெனில் வேதவியாசரே அப்படி பிறந்தவர்தானே விதுரரே அப்படி பிறந்தவர்தானே அவர்கள் சொன்னதைத்தானே சாஸ்திரமாக நாம ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படி இருக்கிறதுக்கே இந்த குற்றம் பார்க்க கூடாது என்ன ஒரு உயர்ந்த கருத்தை அழகிய மனவாள பெருமாள் நாயனார் சாதிக்கிறார் அவர் சொன்ன கருத்து ஆழ்வார் சொன்ன கருத்து ஆழ்வார் சொன்ன கருத்துன்னா பகவானுடைய திருவுள்ள கருத்து இவர்கள் அனைவரும் என்ன அபிப்பிராயப்பட்டிருக்கிறார்கள் எங்கு பிறந்தான் எப்படி பிறந்தான் என்று பார்க்காதே அவன் பக்தனா சான்றோனா தர்ம சிந்தனை உள்ளவனா என்பதை மட்டும் பார் இதைத்தான் நாம் அனைவருமே புரிந்து வேண்டும் நாம எங்கோ பிறந்துட்டோமே எப்படியோ இருக்கமே நமக்கு பெருமாளுக்கு அக்சஸ் உண்டா அவர்கிட்ட நாம போக முடியுமா யாரும் கவலைப்பட வேண்டாம் ஓ இந்த பாசுரங்கள்லாம் ரொம்ப கஷ்டமான அர்த்தம் சொல்லும் போட்டு இருக்கே நாம எங்கேயோ இருக்கமே மகாபாரதம் எல்லாம் படிச்சவர்களுக்குத்தான் ராமாயணம் படிச்சவர்களுக்கு தான் அவசியமே இல்லை அனைவருக்கும் தான் ராமாயணம் அனைவருக்கும் தான் பாரதம் ஆபால கோபாலம் சிறு குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் ஆண்கள் பெண்கள் அனைவரும் அது அறிந்து புரிந்து நடக்க வேணுங்கிறதுக்கத்தான் வியாசர் எழுதி வச்சிருக்கார் அதனாலதான் பெருமாள் என்ன பண்றாரு இப்போ யார வச்சு எதை எழுதினா நன்கு எடுபடுமோ அவர் சொல்ல வந்த கருத்து வலியுறுத்தப்படுமோ அவர் அவர்களை வச்சு தான் லோகத்திலே விஷயத்தை பரப்பவே பரப்புகிறார் அந்த நாயனார் தம்முடைய ஆச்சார கருதை என்கிற பிரபந்தத்தில் ஒரு அழகான சூத்திரம் பண்ணியிருக்கார் சூத்திரம் என்னன்னு சொல்றேன் சட்டுன்னு சொன்ன புரியாது ஆனா இப்ப நாம எடுத்துருக்கோமே விதிரனை பத்தி தானே கடைசியா பேசி வருகிறோம் அவர் ஆது பிறந்தார் சரித்திரம் பார்த்துட்டோம் அவர் எப்படிப்பட்டவர் எவ்வளவு பக்தியோட கண்ணனுக்கு பணிவடை புரிந்தார் என்பதையும் பார்த்தோம் அந்த விதருக்கு உயிர் பிரியும் போது தர்மபுத்திரான் ஈமச்சடங்குகளை செய்கிறான் தர்மபுத்திரனோ க்ஷத்ரியனாக பிறந்தவர் ஆனா விதிரோ முதல் மூன்று வருணத்திலையுமே பிறக்காதவர் நான்காவது வருணத்தில் பிறந்தார் ஆனால் அந்த வருணத்தில் பிறந்தவருக்கு க்ஷத்ரியனாக பிறந்த அரசனாக வாழ்ந்த மிகச்சிறந்த தர்மபுத்திரன் ஈமச்சடங்குகளை நன்கு செய்கிறார் இது கூடுமாங்கிற பெரிய கேள்வி வெடித்தது இதை மூணு கதையை சேர்த்து சொல்லி பெருமையை பெருமையை மாரநேர் நம்பிகளுடைய பெருமையை ஸ்தாபிக்கிறார் நம் மூணு பேருக்கு சேர்த்தது இந்த சூத்திரம் ஐவரில் நால்வரில் மூவரில் முற்பட்டவர் சந்தேகியாமல் சகஜரோடே புரோடாசமாக அழகான சூத்திரம் இந்த கருத்தெல்லாம் இப்ப நீங்க கேள்விப்பட்டீங்க புரட்சிகரமான ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வைணவத்தில் இருந்திருக்கா அப்பேற்பட்ட பெரியோர்கள் எழுதி வச்சிருக்காளா இதெல்லாம் நமக்கு தெரியாமலே போடுத்து யாராரோ சொல்லத்தை கேட்டுதான் நம்ம மயங்கி கிடக்குறோம் இவ்வளவு உயர்ந்த கருத்துக்கள் ஆன்மீகத்தில் இருக்கு போல் இருக்கு நாம் என்ன நினைச்சு விடுவோம்னா யாரோ சிலருக்காக கீதையும் பாரதமும் நாமெல்லாம் விளக்கப்பட்டுட்டோம் நமக்கு ஏது அப்படின்னு பல பேர் நினைச்சுக்கலயோ அப்படி அல்லவே அல்ல நம்ம அனைவருக்கும் பகவான் பொது பகவானுக்கு நம்ம அத்தனை பேரும் பொது நமக்குன்னு அதுல உண்டு தாராளமா எது கொடுக்கப்படுகிறதோ பெருமான் நமக்கு என்ன பிரசாதமா கொடுத்துருக்காரோ எல்லாருக்குமே தான் கொடுக்க போறார் அப்ப இதுதான் கிரந்தம் எனக்கு சக்கர பொங்கல் குழுவரை பத்தி தெரியாது அது ஒரு கோவிலுக்கு போனா கிடைக்கும் ஒரு கோலுக்கு போனா கிடைக்காது சில கோவில் பணக்காரர் கோவில்லாருக்கும் நிறைய பிரசாதம் கொடுப்பா சில கோவில்ல ரொம்ப பணம் காசு இருக்காது குறைச்சலா கிடைக்கும் ஆனா எங்க போனாலும் புராணம் வேதத்துக்கு குறவே இல்லை அந்த சுவாமி சொல்றார் ஐவரில் நால்வரில் மூவரில் முற்பட்டவர் சொல்றார் அஞ்சு பேர்ல முற்பட்டவர் நாலு பேர்ல முற்பட்டவர் மூணு பேர்ல முற்பட்டவர் அஞ்சு நாலு மூணு ஏதுன்னு நமக்கு தெரியல இப்போ ஐவரில் நால்வரில் மூவரில் முற்பட்டவர் அவ என்ன பண்ணலாம் சந்தேகியாமல் சகஜரோடே புரோடாசமாக செய்த புத்திர கிருத்தியம் முதல்ல ஐவரில் முற்பட்டவர் யாரோ அவர் சந்தேகிக்காமல் தந்தைக்கு பிள்ளை ஆற்றும் ஈமச்சடங்கை ஒருத்தருக்கு செய்தார் குற்ற கிருத்தியம்னா தந்தை மறுச்சுவிட்டா பிள்ளை செய்ய வேண்டிய ஈம சடங்கு அதை ஒருத்தர் பண்றார் அப்ப ஐவருக்குள்ளே முற்பட்டவர் சந்தேகமே படாமல் யாருக்கோ ஈமச்சடங்கை செய்தார் அடுத்தது நால்வரில் முற்பட்டவர் தன் தம்பியோடே கூட சேர்ந்து மூவரில் முற்பட்டவர் புரோடாசம் கொடுக்கிறா போலே யாரோ ஒருத்தருக்கு ஈமச்சடங்க செய்தார் இந்த அஞ்சுல நாலுல மூணுல முதல்ல இருக்கிறது யாரு யாருக்கோ யாருக்கோ யாருக்கோ ஈமச்சடங்குன்னு சொல்றாரு அவர் ஆறு பெரிய விடுக போட்டியாட்டை அடுத்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுமே அவர் எல்லாருடைய பேரை சொல்லவே இல்லை நன்னை ஈர்க்கிறாப்புல சொல்லணும்னு ஐவரில் நால்வரில் மூவரில் முற்பட்டவர்னு சொல்லிவிட்டார் இதே போல தொண்டரடி குடியாழ்வாருடைய ஒரு பாசனம் மூன்னெழுத்துடைய பெயரால் கத்திரபந்து மண்ணே பராங்கத்தி கண்டுகொண்டான் திருமலை பிரபந்தத்தில் நாம சங்கீர்த்தனத்தனுடைய பெருமையை பகவானுடைய நாமங்களை சொன்னால் நரகமே சிவர்க்கமாக நாமங்களுடைய நம்பி நரகம் கூட சுவர்க்கமாறி போடுமாந்து மோக்ஷம் பெற்றான் நாமத்தினுடைய வைபவத்தாலே ஒரு சொல்லிருக்கார் அங்க எந்த நாமம்னு சொல்லணும் இல்லையோ மூன்றெழுத்துடைய பேரால் மூன்று எழுத்து திருநாமத்தை சொன்னான் மோக் பெற்றுட்டான் நமக்கு சந்தேகம் ஸ்ரீதர மூன்றெழுத்து மாதவ மூன்றெழுத்து கேசவ மூன்று எழுத்து கோவிந்த மூன்று எழுத்து இவர் எந்த மூணு எழுத்த சொல்றாரு கேசவ நாமத்தாலே முக்தி பெற்றார் மாதவன் ஆமத்தாலே முக்தி பெற்றான்னு ஒரு சொல்லலைடைய பெயர் ஆளுநர் இந்த கணக்கு சொல்வதி வாழ்க்கை எல்லாம் என்ன அபிப்பிராயம்னா மூணெழுத்து எதுன்னு கேட்கிற ஆவல்லையானு நாலு பேர் வருவான் இல்லையா இல்லா கேசவான்னு சொன்னார் அது எனக்கே தெரியுமேன்னு வரவே மாட்டான் மாதவான்னு சொல்லிட்டா உங்களோட எனக்கு என்னன்னா தெரியுமேன்னு போடுவான் மூணெழுத்துன்னு சொன்னா கேட்க வருவான் வர்றவனுக்கு நான் அப்புறம் உதேசம் பண்ணிக்கிறேன் அதே போல சுவாமி தர்மபுத்திர அவன் யாரு செய்தியாமல் திறந்திருக்கமே அவர் அப்படி திறந்திருக்கிறாரே என் ஐயமே படாமல் ஆகாசவாணி அசரிய அது சொல்றது ஹே தர்மபுத்திரா விதுரன் மிகச் சிறந்தவன் சான்றோன் அவனுக்கு ஈம செய் அப்படின்னு சொன்ன உடனே துளி கூட சந்தேகமே படல உடனே விதனுக்கு வேண்டிய சடங்குகள்லாம் அப்ப தர்மபுத்திரன் எந்த சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்காமல் சடங்குகளை செய்தான் புரிஞ்சுக்குங்க சான்றோனார்கிறதா முக்கியம் தர்ம சிந்தனை முக்கியம் மக்களை பார்க்க கூடாது அப்படின்னு அழகாள பெருமாள் நாயனார் சொல்லிட்டு ஐவரில் முற்பட்டவர் தெரிஞ்சு போச்சு விதுரனுக்கு தர்மபுத்திரன் பண்ணிய சடங்கு அடுத்து நால்வரில் முற்பட்டவர் நாலு பேர்னாலும் நம்ப அதாவது ராம லக்ஷ்மண பரத சத்ருகனர்கள் இவன் நாலு பேர் தானே லோகத்துல பிரசித்தமா நாலு நாலு அஞ்சுன்னு ஆறு பத்துன்னு பத்துன்னு உடனே நமக்கு எதுவும் தலராவணன் அன்பான் உடனே ஞாபகம் வரும் லோகத்துல இந்த எண்ணிக்கை சொன்னாலே ஷடக்குன்னு ஒண்ணு ஞாபகம் வந்துடும் அஞ்சு பேர்னா பஞ்ச பாண்டவாள் போலே இப்படி வரல காட்டுவோம் பஞ்சபாண்டவாள் ஆட்டம் ஒற்றுமையா இருந்தோங்கிறோம் இல்லையா அஞ்சு வரலும் ஒற்றுமையா இருக்கிறா போல சொல்லி இருந்துச்சு இப்படி பிரிச்சிருப்பது உடனே சண்டவம் இருக்கு அரசு அப்படி இல்லாம ஒற்றுமையா இருக்கணும் அப்ப நால்வர் ராம லட்சுமண பரத சத்ரு முற்பட்டவன் முதலாறு ராமன் அவனுடைய சகஜன் கூட பிறந்தவன் லக்ஷ்மணன் அப்ப லக்ஷ்மணனு கூட சேர்ந்து யாருக்கு இமச்சலங்க செய்தார் ஒரு பறவை அடிபட்டு கீழே விழுந்தது ஜடாயுங்கிற பறவை சீட்டையை காப்பாற்றுவதற்காக ராவணனுடைய போராடி சடாயு கீழே விழுந்தான் தளர்வைதி சடாயுவைகுந்தேத்தி தனமருபு வைதேகி பிரியலுத்து தளர்வை கவியரசன் காதல் கொண்டு வாலியை கொன்னு அவன் தம்பி கரசு மீந்து ராமாயணத்தை சுருக்கமா குலசேகராய்வார் தெரிவிக்கிறார் அப்ப தளர்வைதிடாயுவை வைகுந்தத்துக்கு அனுப்பினால் ஒரு பறவைக்கு யாரா நீமச்சடங்கு பண்ணுவா நாம பண்ணுவோமா மனிதர்களுக்கு பண்றதுக்கே சோழம் வரும் பறவைக்கு ராமச்சந்திரன் ராஜா அவன் பண்ணுவனா பண்ணி இருக்கிறார் இரண்டாவது ஞாபகம் மூணாவது சோகர் மூவரில் முற்பட்டவர் இதுதான் இப்ப ரொம்பவே முக்கியம் இப்படி நம்ம கேள்விப்படறேன் யார் சுவாமி அந்த மூணு பேருனா அவர்தான் பெரிய நம்பிகள் பெரிய திருமலை நம்பிகள் திருக்கோட்டியூர் நம்பிகள் நம்பி நம்பி நம்பினு மூணு பேருக்கும் பொது பேர் அதனால மூணு பேருந்து சேர்க்கிறாரு இவா மூணு பேருமே ராமானுஜருடைய ஆசிரியர்கள் அவருக்கு ஆச்சார் ஆச்சாரியர்கள் அஞ்சு பேர் அவர் திருந்தார் திருமாலையாண்டான் ஆழ்வார் திருவரங்க பெருமாளையர் சேர்த்துக்கணும் மேலும் திருக்கட்சி நம்பிகளையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் எல்லாருமே ராமானுஜருக்கு ஆச்சாரியர்கள் தான் அதுல இந்த மூணு பேருக்கு தான் நம்பி நம்பி நம்பின் முக்கியமா முதற் பெயர் அதனாலே இந்த மூவரில் முற்பட்டவர் யார் பெரிய நம்பிகள் அவர் என்ன செய்தார் புரோடாசமாக பெரிய நம்பிகள் ஆளவந்தாருடைய சிஷ்யர் அதே போல் நம்பிகள் அத்தொருத்தர் இருந்தார் அவர் அந்தனராக பிறக்கவில்லை அவருக்கு உயிர் தெரிய போகிறது ஆனா அவர் கூட இருக்கிறவா வரவுக்காராம் பக்தால் இல்லை அவர்கள் பக்தியும் இல்லையா அவளுக்கு வயிஷ சிந்தனையும் அப்ப அவ தொற்று சடங்க பண்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை அப்ப அந்த சுவாமி சொல்றார் ஒரு உயர்ந்த ஆகுதியை தெய்வத்துக்கு கொடுக்க வேணும்னு அதை யாரானு வந்து தீண்டிதான் நன்னா இருக்குமா எதுக்கு போனமோ ஆண்டாள் சொல்லியா மாணடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகிறேன் கண்ணனுக்குன்னா வாழ்க்கைப்படுவேன் மனிதனுக்கு நான் உயிரவுக்குவேன் அதை சுவாமி சொன்னார் என்னை கண்ட பேர் தொடர்ந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு பெரிய நம்பிகளிடத்துல சொன்னார் அவருக்கும சடங்கையும் பண்ணுட்டார் இவரோ அந்தவர் ஆனா சடங்கு முடிஞ்சு போச்சு ஊர் கொந்தளிச்சு போச்சு எல்லாம் ராமானுஜரான் ராமமானுஜன் தன் ஆச்சார்டனான பெரிய நம்பிகளிடத்துல போய் கேட்கிறார் நீர் இப்படி பண்ணிருக்கலாமா மரப வீதலாமா பெரிய சொன்னா ராமானுஷா நீ இதை கேட்கறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன மரபு நம்ம அழுவார்கள் காட்டி கொடுத்தார்கள் குலத்தை பாருன்னா சொன்னார்கள் பார்க்க வேண்டியது சரி ஏதை எப்போது எதற்கு பார்க்க வேண்டும் தெரியாமல் நீ பேசுகிறாய் அறிவை பார்க்க வேண்டும் பக்தியை பார்க்க வேண்டும் என்ன பெரிய நண்பர்கள் எடுத்து சொல்லி ஆழ்வார் பாசுரம் தெரியாதா கஞ்சோர வெங்குறுதி பாசுரம் பொய்யாப்படுமா பயிதம் சுடருமார்த்தி பாசுரம் பொய்யாப்படுமா நெடுமார்கடிமை பாசரம் பொய்யா போடுமா ஏது பொய்யாகும் தேட்டரும் தரத்தேனனை பார்த்து பொய்யா போகுமா எல்லாத்திலையும் பக்தனை கொண்டாடணும் தான் சொல்லிருக்கு அவனுக்குத்தான் நாம் எல்லா கைங்கிலும் பண்ணணும் ஆகையால் இந்த பாடல்கள் அனைத்தும் பொய்னு சொல்லட்டே பொருள் கிடையாதுன்னு சொல்லுட்டே ஆனா நாம் பண்ணது தப்புத்தான் இந்த பாடல்கள் அனைத்தும் உண்மை பொருள் உள்ளவை சொன்னா நாம் பண்ணது சரிதான் என்ன பெரிய நம்பிகள் தெரிவித்தார் அப்ப ஐவரில் நால்வரில் மூவரில் முற்பட்டவர்கள் சந்தேகியாமல் சகஜரோடே புரோடாசமாக செய்த புத்திர கிருத்தியம் இதுல நமக்கு இப்ப ரொம்ப முக்கியமான என்ன விதுரன் அவன் எப்படி பிறந்திருக்கிறார் எப்படி வளர்ந்திருக்கிறார் யாராக என்கிற அனைத்தையும் இப்ப நாம பாத்துக்கோம் அப்ப தர்மபுனாலும் உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன் டபுள் போர் த்ரீ டூ ஒன் நைன் என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் நாள்தோறும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்